ிய ஞானவச்சத்தை போட்டு நிட்டம்னா இந்த உலகம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டுதான் விஷயம் சாஸ்திரத்துல துக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது ஜென்மாந்தரங்கள்ல பண்ண புண்ணிய பாபத்தின் காரணமாக நமக்கு ஏதாவது ஆற்றல் நம்முடைய வாழ்ந்தால் மன அமைதி கூடிக்கொண்டே போகும் சந்தேகமே கிடையாது அதனாலதான் கீதையில அடிக்கடி கிருஷ்ணர் சந்தேகப்படாதே சந்தேகப்படாதே சத்தியம் அடுத்த ஸ்லோகம் மகா பாபயுதோ பிவா வைகுண்டம் சமபாப்னோதினா ரொம்ப ஒரு காலத்துல மகாபாபி அல்ல எல்லா அக்கிரம அதர்மங்கள்லாம் பண்ணியிருக்கான் பாபி கீதையோட சம்பந்தம் வச்சுண்டு படிக்கிறான் அதனால என்ன கீதா அர்த்த சிரவணாசக்தா என்ன வார்த்தை பாரு கீதா சாஸ்திரத்தோட அர்த்தத்தை கேட்கறதுல ரொம்ப ஈடுபாடு அர்த்த சிரவண ஆசக்தா அப்படிப்பட்டவன் அவருக்கு என்ன கிடைக்கும்னா வைகுண்டம் சமவாப்னோதி அவன் வைகுண்டத்தை அடைவான் விஷ்ணுவை பார்த்து கொண்டு ஆனந்தமா இருப்பான் விஷ்ணுநாசகோதே ஆனந்தமான நாராயணனோட சேர்ந்து ஆனந்தமா இருப்பான் நீங்க ஏதோ வைகுண்டம் எங்கயோ இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அப்படி இருக்கலாம் இருந்தாலும் தப்பு இல்லை ஆனா வைகுண்டம் வந்து இங்கேயே இருக்கும் வானோருக்கும் உயர்ந்த உலகம்னார் திருவள்ளுவர் ஆஹா வானோருக்கும் உயர்ந்த உலகத்துக்கு எப்ப வரும்னா அகங்காரம் அமகாரம் போயாச்சுன்னா இங்கேயே எல்லா லோகமும் வந்து விடுகிறது நன்றா சொல்லிருக்கு வைகுண்டம் அர்த்தம் விஷ்ணுனா பிரம்ம ஜானம் அர்த்தம் விஷ்ணுனா சக மோதத்தை சம மனஸ்கோ பதி பிரானத்தோட சமமான மனநிலை சமமான மனநிலைன்னா என்ன அர்த்தம் சுகே ராகக்கே துவேஷா சுகத்திர விருப்பம் துக்கத்திர வெறுப்பு இது ரெண்டும் இருக்காது துக்கம் வந்தாலும் சரி சுகம் வந்தாலும் சரி இந்த ஞானத்தோட மனம் சமமாக இருக்கும் என்பது பொருள் மன அமைதியோடு இருப்பான் குண்டம்னா வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் விக்குண்டம் சொன்னா வளைவில்லாததுன்னு அர்த்தம் வளைவற்ற மனநிலை அப்படின்னா அர்த்தம் இன்பத் துன்பங்களை விரும்பி வெறுக்காத நம்ம சிலதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்றது இல்லையா அதெல்லாம் இருக்கு இந்த உலகத்தை அப்படியே ஒத்துப்போம் நித்யம் முக்திக் தேரம நிறைய ஒர்க்கோ ஒர்க் பிசியோ பிசி பூரிஷா கர்மாணி கிருத்வா நித்தியம் நிறைய வேலை பண்றான்ப்பா வேலை பண்றான் வேலை பண்றான் பண்ணிண்டே இருக்கான் ஆனா மனசுக்குள்ள என்ன ஓடி அப்ப நமக்கு இடையில எல்லாம் ஓடிண்டே இருக்கும் சர்வேஷு காலேஷு மா மனு எல்லா நேரமும் மனசுல ஒரு பக்கம் என்ன நினைச்சுட்டே இரு வேலை பண்ணிண்டே இருக் ஆனா மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கர்மன் தசம் காரியம் கர்மசாச்சர சொல்லின்றே இருக்கான் அபிரசக்த வித்வம் வித்வாஸ் சிக்கீரஷுலோகசங்கிரகம் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கு அந்த கீதையோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே பண்றான் அதனால அது எவ்வளவு மகிமை ஏற்கனும் பாருங்க சா ஜீவன் முக்தேண ஜேய அவனை நன்றாக அறிந்து கொள் அவன் ஜீவன்